அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணும் கால் கண் நல்லது இல்லை பிற இது குறிப்பறி இதில் பத்தாவது நுட்பமான அறிவுடையவர்களின் அளவை கோள்களாக அதாவது சாதனங்களாக கருவிகளாக விளங்குபவை கண்களே ஆகும் அளவைகள்னா பிரமாணங்கள்ன்னு பேர் அது என்னன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அதாவது உரையும் வாங்க உபமானம் அர்த்தாபத்தி அனுபலத்தி அப்படின்னு பேர் இங்க இங்கிதம்னா குறிப்பால் நிகழும் உறுப்பின் தொழில் வடிவம்னா குறிப்பின்றி நிகழும் வேறுபாடு தொழில் நாலு சொல் ஆக பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு அறிவை தரும் கருவிகள் அளவைகள்னா நாம அறிவை எப்படி பெறுகிறோம் அப்படிங்கிற விஷயம் இது இந்த இதை வைத்து ஒரு கொஞ்சம் ஆழமானது ஏன்னா இது என்ன அன்பன்னு சொன்னார் இல்லையா என்ன அன்ப ஏனை எழுத்தண்பாங்கிற இடத்துலயே என்ன அன்பங்கிற இடத்துலேயே இந்த தர்க்கசாஸ்திரத்தினுடைய அவசியத்தை நம்ம கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆகா அதை படிச்சாதான் சாஸ்திரங்களே புரியும் பொருள் நூல் புரியணும்னா கருவி நூல்களாகிய இலக்கணமும் தர்க்கமும் படித்திருக்கணும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் தமிழறிஞர்கள் அனைவருக்கும் ஏற்புடைய விஷயம் ஆக அளவைகளால் பிறர் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அறியலாம் ஆனால் அவற்றை ஒருவர் மறைக்கக்கூடும் மறைச்சா கூட அதை கண்கள் மனதோடு நேரடியாக கண்ணோட கண்ணு ஐ டு ஐ கான்டாக்டுங்கிறோம் இல்லையா அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டு ஐ பார்க்கிற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு இருக்கிறது புரிஞ்சுடுவான் பெரும்பாலும் பக்குவம் இருக்கிறவர்களுக்கு புரியும் கண்களில் தெரிவதை மறைக்க முடியாது வெளியில மனசுக்குள்ள இருக்கிறத மறைக்கலாம் ஆனா கண்ணில் காட்டி கொடுத்துருங்கிறார் எனவே கண்களை தனியாக சிறப்பித்து கூறி அவற்றை முக்கியமான அளவை கோலாக சொல்லி இருக்கிறார் அளக்கும் கோல் என்பதற்கு அலைக்கும் கோல் என்றொரு பாடபேதம் இருக்கு அரசர் அமைச்சரை அழைக்கும் கோல் அரசனுடைய கோப நுட்பமான அறிவுடைய அமைச்சர் தெரிந்து ராஜா எப்படி அரசனுடைய தலைவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் விபீஷணன ஏத்துக்கிற விஷயத்துல ஹனுமான் சொன்னார் ஆகார சாத்தியமானோபி நசத்தியோ விநிகூகித்தும் பலார்த்தி பாவம் அந்தர்கத்தம் இருந்தான் வால்மீகி ராமாயணத்துல ஆறாவது காண்டத்துல பதினேழாவது சர்க்கத்துல அறுபத்தி நாலாவது ஸ்லோகம் இது எவ்வளவு முயற்சி செய்து மறைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட மனுஷனுடைய மனசுல இருக்கிறது கட்டாயம் முகத்துல தெரிஞ்சுடும் அப்படிங்கிறது இந்த குரல் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆக ஒன்பது பத்து ஆகிய இரண்டு குரட்பாக்கள்லையும் குறிப்பறிவதற்கு நுண்மையான கருவி கண்களே என்ற ஒரு விஷயம் அதாவது கருத்தானது உபதேசிக்கப்பட்டிருக்கு இனி பதவரை பார்க்கலாம் நுண்ணியம் என்பார் யாம் நுட்பமான அறிவை உடையவர்கள் என்று சொல்பவர்களுக்கு அளக்கும் கோல் மற்றவர்களுடைய கருத்தை அளக்கும் கருவி எது என்று காணுந்தால் ஆராய்ந்து பார்த்தால் கண்ணல்லது பிற இல்லை அவருடைய கண்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை யாம் நுட்பமான அறிவை உடையவர்கள் என்று சொல்பவர்களுக்கு மற்றவர்களுடைய கருத்தை அழக்கின்ற கருவி எது என்று நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே ஆனால் அது நிச்சயமாக அவர்களுடைய கண்களை தவிர வேறு ஒன்றும் இருக்காது என்பதுதான் இந்த குரட்பாவினுடைய உள்ளார்ந்த உபதேசம் நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணும் கால் கண் நல்லது இல்லை பெற அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க